அவர்கள் கூறினார்கள் ஜும்மா நாளில் ஒருவர் குளித்து இயன்றவரை தூய்மையாக்கி பிறகு எண்ணெய் தேய்த்து நர்மணம் பூசி ஜும்மாவுக்கு புறப்பட்டு அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்காமல் அவருக்கு விதிக்கப்பட்டதை தொழுது பிறகு இமாம் வந்ததும் மௌனம் காத்தால் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட குற்றங்கள் மன்னிக்கப்படும் இதை சல்மானல் ஃபாரிசிர் அலி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்